सच्चिदानंदरूपाये, सच्चिदानंदरूपाये, क्रिष्नाया क्रिष्टकारिने, क्रिष्नाया क्रिष्टकारिने, नमो वेदांत वेद्याय குரவே புணே கிருஷ்ணாயலோக்கி வேதாஜாஸேல முனி சகசிரமூர் புருஷோத்தம சேற்றனா சகசிரநவஸம் நருச்சே ஜன்மஜராணு பூத்தர் சம்பவோ பாவனோபர்த்தா பிரபவ பிரபுரீஸ்வர சர்வ சர்வ சிவ சாணு பூதாதி நிதி அவ்ய இதுக்கு விளக்கம் சொல்கிற போது அவ்யாய निधये நம அப்படின்னு ஒரு அர்த்தம் சொன்னேன் ஒரு வியாக்கியானக்காரர் சொல்கிறார் நிதயே அவ்யாய நமாதான் சொல்லணும் அவ்யாய நிதையே நமகான்னு சொல்கிறது சரி வராது அப்படின்னு சொல்லியிருக்கார் அதை அப்போ சொல்கிற போது நான் சொல்லலை நிதிஹின்னு சொன்ன பிரளயத்த பிரளய காரணம் அப்படின்னு அர்த்தம் அதை ஏற்கனவே இங்கே பார்த்துருக்கோம் நிதீயத்தே நிதிஹி பிரளய காலே அஸ்மின் சர்வம் நிதீயத்தை இது நிதி கர்மண் நதிகரணே செ இதி கிப்ரத்தியாக சயவ நிதி விசேஷியது நான் இதுக்கு பிறகு வகுப்பில் இந்த நிறைய கிராமர் சொல்கிறார் வியாக்கியா ஆதிசங்கரர் நிறைய வியாக்கரண விஷயந்தான் சொல்கிறார் இது தனியாகவே ஒரு புத்தகமாக எழுதணும் போலிருக்கு ஆதிசங்கரர் விஷ்ணு சஹசிரநாமத்து வியாக்கியானத்தில் சொல்லக்கூடிய கிராமர் பாயிண்ட்ஸே தனியாக ஒரு புஸ்தகம் போடணும் போல் இருக்குது ஆகையினால் அது ப சொன்னாலும் நிறைய பேருக்கு கஷ்டம் ஏன்னா பாணினி சூத்திரத்தை சொல்லி அந்த சூத்திரம் ஞாபகம் இருக்கணும் அப்போ அந்த சூத்திரத்தை நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அதுக்கு துணையாக ரெண்டு மூணு சூத்திரம் சொல்ல வேண்டியிருக்கு இதெல்லாம் யோசித்து பார்த்தா இந்த நடுவில் நடுவில் வர்ற வியாக்கரணத்தை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிவிட்டு அர்த்தம் சொல்லணும் அப்படின்னு இனிமேல் தீர்மானம் பண்ணியிருக்கேன் அதனால் நிறைய ஏன்னா ஒரு ஒரு சூத்திரத்தை அவர் கோட் பண்ணால் அதுக்கு கமெண்டேட்டர்ஸ்லாம் இன்னும் ரெண்டு மூணு சூத்திரத்தை கோட் பண்ணுறாங்க பாணினி சூத்திரத்தை கோட் பண்ணுறாங்க அப்புறம் வந்து வியாக்கரண மகாபாஷ்யம் அவர் பதஞ்சலியோடதை கோட் பண்ணுறாங்க ஆகையினால இதெல்லாம் போயிண்ட்டே இருக்குது அப்போ கடைசியில் இது வந்து விஷ்ணு சாஸ்திர பாஷ்யம் கிளாஸாக இல்லைது வியாக்கரண வகுப்பாக அப்படின்னு மாறிவிடும் ஆகையினால நான் அதை ஸ்கிப் பண்ணுறதுன்னு முடிவு எடுத்திருக்கேன் ஏன்னா இது வரைக்கும் அதை நிறைய பண்ணிகிட்டு இருந்தேன் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன் ஆனால் அது ரொம்ப அதிகமாக போகிறது ஆகையினால அதை ஸ்கிப் பண்ணி தனியாக அது தனியாக ஒரு விஷ்ணு சஹசிரநாம பாஷ்யே ஆதி சாங்கர விஷ்ணு சஹசிரநாம பாஷ்யே வியாக்கரண விஷயாஹா அப்படின்னு போட்டாலும் அதுவே பெரிய புத்தகமாகிடும் போடு அவ்வளவு கிராமர் பாயிண்ட்ஸ் சொல்கிறார் ஏன்னால் அதை வச்சுன்னு தான் அதை ஒரு ஒரு நாமாக்களையும் அவர் ஜஸ்டிஃபை பண்ணுறார் இந்த நாமத்துக்கு இப்படி தான் அர்த்தம் அப்படின்னு அதை சொல்கிறார் ஜஸ்டிஃபைனால் என்ன ஜெனுவின் ஜஸ்டிஃபிகேஷன் அது ஜாகிரதையாக புரிஞ்சுக்கணும் ஜஸ்டிஃபை பண்ணுறதுன்னா முட்டாள்தனமோ பண்ணுறது இல்லை ஜென பிரளய காலே அஸ்மின் சர்வம் நிதீயத்தை இது நிதி கர்மணி அதிகரணே செத்யா அப்படின்னு போட்டிருக்காரு ச ஏவ நிதி அந்த நிதி தான் விசேஷம் அவ்யயா அவினஸ்வரா நிதினு போட்டிருக்கார் ஆனால் வியாக்கார வியாக்கரணக்காரர் என்ன சொல்கிறாருன்னா இன்னொரு இன்னொரு எங்கிட்ட ஒரு கமெண்ட்ரி இருக்குது அன்தர் கமெண்ட்ரி இருக்குது அந்த கமெண்டேட்டர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் அந்த ஆர்டரில் தான் போகணும் ஆர்டரை மாற்றப்படாது நிதையே நமஹா அவ்யயாயே நமஹா ஆனால் அவ்வயா அவ்வயகாங்கிறது வந்து அட்ஜெக்டிவ்ங்கிறார் நிதிஹிக்கு ஆதிசங்கரர் நிதிஹி விசேஷியது விசேஷத்தேன்னா அட்ஜெக்டிவ்னு அர்த்தம் அவ்வயான்னு சொன்னால் அவினஸ்வரகா அழியாத நிதி அழியாத நிதிஹின்னு போட்டார் அதான் என்ன அர்த்தம் பண்ணுன்னா நிதி ஆனால் எல்லாம் பிரளய காலத்தில் எல்லாம் ஒடிஞ்சினாலும் தான் மாறாதவர்னு அர்த்தம் அழியாத நிதி அழியாத நிதினால் அழியாத செல்வம் நீங்காத செல்வம் மாதிரி அப்படி இல்லை அழியாத நிதினால் எல்லாம் அழிஞ்சாலும் தான் அழியாதவர்னு அர்த்தம் எல்லாம் உலகத்தில் அத்தனை அழியும் எல்லாம் அழிஞ்சாலும் தான் அழியாதவர் உணரப்படுபவைகள் அழிந்தாலும் உணர்வு அழிவதில்லை ஆழ்ந்த உறக்கத்தில் உணரப்படுபவைகள் ஒடுங்கி விடுகின்றன ஆனால் உணர்வு ஒடுங்குவதில்லை ஒடுக்கத்தை உணர்வு உணர்வதால் ஒடுக்கத்தை உணர்வு விழிப்பில் உணர்வதால் ஒடுக்கத்தை உணர்வு உற உறக்கத்தில் உணர்வதில்லை விழிப்பில் ஒடுக்கத்தின் ஒடுக்கத்தில் ஒடுக்கத்தின் உணர்வை விழிப்பில் உணர்வதால் உணர்வு ஒடுங்கவில்லை என்பது உணரப்படுகிறது உணர்வு ஒடுங்கவில்லை என்பது உணரப்படுகிறது அப்படின்னு புரிஞ்சுக்கணும் அப்புறம் இதுக்கெல்லாம் அர்த்தம் பார்த்துட்டோம் நம்ம அதாவது சம்பவா சம்பவக்கு அர்த்தம் பார்த்தாச்சு அப்புறம் சர்வேஷாம் போக்திருணாம் ஃபலானி பாவயத்தீதி பாவனஹா பாவன சப்தத்துக்கு அர்த்தம் பார்த்தாச்சு சர்வபல தாத்ருவம் அதுக்கு பிரம்மசூத்திரத்தை கோட் பண்ணுறார் ஃபலமத உபபத்தே இறைவன் வினை பயன்களை உயிர்களுக்கு கொடுக்கிறான் என்கின்ற வா வாக்கியத்தின் மூலம் தெரிகிறது பர்த்தாவுக்கும் அர்த்தம் சொல்லிட்டோம் பிரபஞ்சஸ் அதிஷ்டானத்துவன பர்த்தா பிரகர்ஷேன மகாபூதானி அஸ்மாஜாயே இது பிரபவ பிரபவசப்தத்துக்கு அர்த்தம் பார்த்தாச்சு சர்வாசு கிரியாசு சாமர்த்திய அதிசயாத் பிரபு எல்லா செயல்களையும் நன்றாக செய்யக்கூடிய திறமை இருப்பதால் ஆ அல்லது ஆம்னி ஆம்னி பொட்டன் அதனால் சாமர்த்திய அதிசயாத் பிரபு இதோடு பார்த்தோம் நம்ம நிருபாதிக்கம் ஐஸ்வர்யம் அஸ் இது ஈஸ்வரேஸ்வரே ஆஹா ஐஸ்வர்யம் வந்து பகவானுடைய ஐஸ்வர்யம் உபாதி ரஹிதங்கிறார் அதாவது உபாதி அதாவது உபாதிசித ஐஸ்வர்யம் உபாதி ரஹித ஐஸ்வர்யம் அப்படின்னு அது அதாவது ஒரு இன்டிவிஜுவல் இருக்கான் அந்த இண்டிவிஜுவலுக்கு எத்தனையோ ஐஸ்வர்யம்னா என்ன நிறைய வச்சுட்டு ஆளான்னு அர்த்தம் நிறைய ப்ராப்பர்ட்டியை வச்சுன்ருக்கான் நிறைய ரிலேஷன்ஷிப்பை வச்சுட்டுருக்கான் நிறைய பவர்ஸை வச்சுட்டுருக்கான் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இவனுக்கு அது வந்து இண்டிவிஜுவாலிட்டி இருந்தால் தானே இண்டிவிஜுவாலிட்டியே இல்லாத ஐஸ்வர்ய்கிறார் தன்னுணர்வற்ற தன்னுணர்வு இல்லாத எல்லாவற்றையும் அதை வைத்திருக்கிறார் அதை ஆக்க செய்கிறார் அழிக்கிறார் படைக்கிறார் ஆக்கி அழித்து துடைக்கும் தொழில் அத்தனை வைத்தும் எள்ளத்தனையேனும் தாக்கர நிற்கும் சமர்த்தனர் தாய்மனவர் ஆக்கி அழித்து இந்த லா பள்ளிக்கூடத்துக்கு போடுறலா ஆஹ ஆஹ ஆக்கி அழித்து துடைக்கும் தொழில் அத்தனை வைத்தும் எள்ளத்தனையேனும் தாக்கர நிற்கும் சமர்த்தன் அதனால் நெருபாதிகம் ஐஸ்வர்யம் அசைதி ஈஸ்வரா ஏஷ சர்வேஸ்வரான்னு சொல்லி மாண்டூக்கி உபனிஷத்தை கோட் பண்ணுற இது ஸ்ரு அடுத்தது படிப்போம்புரா புஷ்ராட்சோ மகாஸ்வநாதி அநாதிநோ தாத்தா விதாத்தாதுருத்தமாக புஷாோமஸ்வீதனோ வித்துருத்தூர் படிப்போது சேவ உபவனமுபரிமுயித்து வாயூமு उपरि परिभू इति मंत्र எச்ச உபரி பதாத்மனித்துவா பரிபூஸ்வயூ மந்திரவா பரமேர்த்தி பரதந்திரா பராஞ்சிகானி வெணத்து ஸ்வயம்பூ இ மந்திரவர்ணாத் ஸ்வயம்பூவுக்கு இத்தனை அர்த்தம் சொல்கிறார் ஸ்வயமேவ பவத்தி இது ஸ்வயம்பூ தானே இருக்கார் அவருடைய இருப்பு எதுலருந்தும் தோன்றவில்லைன்னு அர்த்தம் நம்முடைய இருப்பெல்லாம் வேறு எதுலேருந்தோ வந்திருக்கு அதாவது இந்த உடம்புக்கெல்லாம் இருப்பு ஆத்மாவை சொல்லலை ஸ்வயமேவ பவத்தீ தி ஸ்வயம்பூஹு தானே இருக் அவருக்கு அதாவது காரண ரகிதகான்னு அர்த்தம் எது இந்த எந்த காரணத்திலிருந்து அவர் தோன்றவில்லைன்னு அர்த்தம் சயேவ ஸ்வயம் உத்பப் அப்படின்னு மனுஸ்மிருதி முதல் அத்தியாயம் ஏழாவது ஸ்லோகத்தை கோட் பண்ணுறார் ஸ்வயமேவ பவத்தீ தி ஸ்வயம்பூஹு தானே தோன்றினார் தானே தோன்றினார்னு சொன்னால் தானே தோன்றினார்னால் தானே இருக்கார்னு அர்த்தம் எதையும் சார்ந்திராமல் தானே இருக்கார்னு அர்த்தம் ஹிரண்நகர்ப சமவர்த்து ஹிரண் கர்ப்ப சம்பபூவ அப்படின்லாம் சொல்கிறோம் நாம் ஆனால் அப்படி அர்த்தம் இல்லை ஸ்வயம் தோன்றினார் அப்படின்னார்னா வெளிப்பட்டார் அப்போ சொல்லணும்னா நம்ம என்ன பண்ணணும்னா மாயையில் வெளிப்பட்டார் சொல்லணும் தூய உணர்வு மாயையில் வெளிப்படும் பொழுது அவர் இறைவன் என்று அழைக்கப்படுகிறார் தோன்றும் பொழுது தானே தோன்றுகிறார் மாயா சக்தியில் எப்படி கண்ணாடியில் வந்து சூரியன் வந்து தோன்றும்போது அது என்னது சூரியன் கண்ணாடி சூரியனை தோன்ற வைக்கிறதா இல்லை அவர் எப்பவும் இருக்காரா அப்படி புரிஞ்சுக்கணும் அங்கே எப்பவும் இருக்குது அதில் வெளிப்படுது அதை தான் புரிஞ்சுக்கணும் அப்படி தான் புரிஞ்சுக்கணும் அது இது மாணவம் வச்சனம் அப்புறம் இன்னொரு அர்த்தம் சொல்கிறார் சர்வேஷம் உபரி பவதி எல்லாத்துக்கும் மேலே இருக்கார் சுயம்பவதி தானே இருக்கார் அனைத்திற்கும் மேலானவராகவும் தன்னுடைய இருப்புக்கு எதையும் சார்ந்தராதவராகவும் இருப்பவருக்கு ஸ்வயம்பு என்று பெயர் இந்த கோவிலெலாம் ஸ்வயம்புலிங்கம்பா ஸ்வயம்பு லிங்கம்னா ஷில்பியினாலே செதுக்கப்படலைன்னு அர்த்தம் தானே அங்கே முளைச்சது அப்படின்னு அர்த்தம் அங்கே இருக்கிற பாறையவே இப்போ கேதார்நாத்துக்கு போனோம்னா அங்கேயே பாறை இருக்குது அந்த பாறையவே எல்லாரும் பூஜை பண்ணுற மாதிரி ஸ்வயம்பு மூர்த்தி அப்படின்பா ஸ்வயம்பு மூர்த்திக்கெல்லாம் கலாக்கர்ஷனம் பண்ணுறதோ கலையை திரும்பவும் ஏத்துறதோ பேருக்கு தான் அதனால தான் ஸ்வயம்பு மூர்த்தியெல்லாம் கும்பாபிஷேகத்தில் கலாக்கர்ஷனம் பண்ணதுக்கப்புறம் பூஜை உண்டு அதுக்கு பூஜையை நிறுத்த முடியாது அதனால் எப்போ பூஜை பண்ணால் மதுரை மீனாட்சி கூட சுந்தரேஸ்வருக்குலாம் அப்படி தான் சுவாமி கலேசம் யாகம் பண்ணி கொண்டு போயிருந்தாலும் திரும்ப கொண்டு வந்து வைப்பாங்களே அது பாவனையை தவிர அங்கே பூஜை நடந்துட்டு தான் இருக்கணும் கும்பாபிஷேகத்துலேயும் மேலே வேணால் விமானத்துக்கு பண்ணிக்கலாமே தவிர மூலஸ்தானத்தில் இருக்கிற சுவாமிக்கு பூஜையை நிறுத்த முடியாது மகா கும்பாபிஷேகத்தில் கூட அதெல்லாம் ஆகம சாஸ்திர விஷயங்கள் இங்கே என்ன சொல்லியிருக்கு சர்வேஷாம் உபரி அனைத்திற்கும் மேலானவராக இருக்கிறார் அவருடைய இருப்புக்கு எதையும் அவர் சார்ந்திருக்கிறது இல்லை ஸ்வயம்பூ இதையும் ஏன் வச்சுக்கணும் ரெண்டு சொல்கிறேன் ஒன்று விவரத்த காரணமாக இருக்கக்கூடிய பிரம்மனையும் சொல்கிறேன் அப்புறம் வந்து பரிணாமி உபாதானத்தோடு சேர்ந்திருக்கிற நிமித்த காரணமாக இருக்கிற ஈஸ்வரனையும் சொல்கிறேன் ஆகா ஈஸ்வரன் ஈஸ்வரன்னு சொன்னாலும் சரி ஈஸ்வரன்கிறத ஸ்வயம்பூன்னு சொல்லலாம் இல்லை டேரெக்டாக பிரம்மனையும் ஸ்வயம்பூன்னு சொல்லலாம் ஆனால் இவர் இப்படி சொல்கிறார் அனைத்திற்கு இங்கே சொல்கிறதெல்லாம் கிட்டத்தட்ட மாயா செய்தித பிரம்மன் தான் ஸ்வயம் பவதி இதுவா ஸ்வயம்பூ ஏஷாம் உபரி பவதி எஸ்ட உபரி பவதி தது உபயாத்மனா ஸ்வயமே பவதி இதுவா பரிபூ ஸ்வயம்பூ இ மந்திரவர் நாத் இது ஈஷாவாசியோபனிஷத்தில் இருக்குது எவைகளுக்கு மேலானவராக இருக்கிறாரோ எவருக்கு மேலானவராக இருக்கிறாரோ எவைகள்னால் இந்த ஜகத்து பிரம்மதேவன் இருக்காரே பிரம்மதேவன் இருக்கார் அவருக்கும் மேலானவர்னு அர்த்தம் படைப்பு கடவுளுக்கும் மேலானவர் பரம்பொருள் அப்படின்னு அர்த்தம் ஏஷாம் உபரி பவதி எஸ்ட உபரி பவதி தது உபயாத்மனா அந்த ரெண்டு பேராகவும் இருக்கார் பிரபஞ்சமாகவும் இருக்கிறார் பிரபஞ்சத்தை கடந்தவராகவும் இருக்கிறார் பிரபஞ்சத்துக்கு காரணமான படைப்பு கடவுளாகவும் இருக்கிறார் அவர்களுக்கு மேலானவராகவும் இருக்கிறார் அவர்களோடு சேர்ந்தும் இருக்கிறார் இப்படி சொல்லணும் ஆக ஏஷாம் உபரி பவதி எஸ்ட உபரி பவதி தது உபயாத்மனா ஸ்வயமேவ பத்தி அவர்களோடு சேர்ந்து தானே இருக்கார் அவரை விட்டு பிரிக்க முடியாது அப்படின்னு அர்த்தம் எல்லாம் நீங்கள் நமக்கு வந்து விவரத்த காரணம் நிமித்த காரணம் உபாதான காரணம்லாம் ஞாபகம் இருந்தால் அதெல்லாம் புரியும் ஆக பரிணாமிபாதான காரணத்தையும் வியாபிச்சிருக்கார் நிமித்த காரணத்தையும் வியாபிச்சிருக்கார் விவரத்த காரணமாகவும் இருக்கார் அப்படிங்கிற அர்த்தந்தான் இதில் வருது இத்தி வா பரிபூ ஸ்வயம்பூ இத்தி மந்திரவர்னா அந்த மந்திரத்தில் அப்படி சொல்லியிருக்கு அப்படிங்கிற அந்த ஈஷாவாச உபனிஷத்தில் கோட் பண்ணுறார் அதவா இப்போ பாருங்கள் எத்தனை அர்த்தம் ஆச்சு ஒன்று ரெண்டு மூணு மீனிங் சொல்லியாச்சு இன்னொன்று எல்லாம் ஒரே மீனிங் தான் சொல்கிற விதம் தான் ப்ரெசன்டேஷன் தான் அதுவா அல்லது ஸ்வயம்பூ பரமேஸ்வரஹா ஸ்வயம்பூன்னா பரமேஸ்வரன் யமேவ ஸ்வதந்திரா பவதி ஸ்வதந்திரா அவர் யாரையும் டிபெண்ட் பண்ணேன்னு அர்த்தம் அவர் தன்னை அவரை யாரும் ஆளதில்லை அவர் அவர் தான் எல்லாத்தையும் ஆள்றார் இன்னும் பரதந்திரஹா பரதந்திரான்னா என்ன அர்த்தம் டிபெண்டன்ஸ் வேலைக்காரியை டிபெண்ட் பண்ணியிருக்கோம் அதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம் பணத்தை டிபெண்ட் பண்ணியிருக்கோம் எலக்ட்ரிஷியனை டிபெண்ட் பண்ணியிருக்கோம் பிளம்பரை டிபெண்ட் பண்ணியிருக்கோம் சொல்கிறோம் இல்லையா வீடுனா இத்தனையும் டிபெண்ட் பண்ணியிருக்கோம் எல்லோரும் அதை நாங்கள் இவ்வாழையெல்லாம் நம்பித்தான் வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படின்னு சொல்ல வேண்டியிருக்கு எங்கேயா போய் நம்ம ஓல்டேஜ் ஹோமில் திருந்தோன்னு வச்சு கூட இருக்கிற அந்த அட்மினிஸ்ட்ரேஷனை டிபெண்ட் பண்ணியிருக்கோம் எங்கே போனாலும் டிபெண்டன்ஸ்லேருந்து யாரும் தப்பிக்க முடியறதில்ல ஆனால் இவர் அப்படி இல்லை டோட்டலி இன்டிபெண்ட் கொஞ்சம் கூட டிபெண்டன்ஸ் கிடையாது யாரையும் சார்ந்திருக்கலேங்கிறார் சுதந்திரகா பவதி நான் பரதந்திரஹா பரதந்திரஹா நான் தூண்டப்பட்டு அவர் இயங்குவதில்லை அதனால் என்ன சொல்கிறார் படைக்கிற போது அவர் என்ன பண்ண அந்த மந்திரத்தை கோட் பண்ணுறார் பராஞ்சி காணி ஸ்வ வெத்ரினத் ஸ்வயம்பூஹு எல்லாம் மந்திரத்தை எல்லாம் கோட் பண்ணி கோட் பண்ணி சொல்கிறார் ஸ்ருதி பிரமாணத்தை அதாவது ஸ்வயம்பூஹு ஸ்வயம்பூஹுனா பிரம்மதேவன் இந்த இடத்துல அர்த்தம் இந்த நம்மளை படைக்கிற போதே என்ன பண்ணிவிட்டாராம் இந்திரியங்கள்லாம் வெளியில் போகிற மாதிரி படைச்சு கெடுத்து தொலைச்சி விட்டாருங்கிறது காணின்னு சென்ஸ் ஆர்கன்ஸ் பராஞ்சின்னா இப்படியே எக்ஸ்ட்ரோவேட்டடாக போகிற மாதிரி வெத்திருணத்து வியத்ரினத்துங்கிறது என்ன அர்த்தம்னா இந்த இந்திரியங்களெல்லாம் படைச்சி அதெல்லாம் வெளியில் போகிற மாதிரி பண்ணி அங்கே வேறு ஆப்ஜெக்ட்ஸை நிறைய வச்சு உள்ளுக்குள்ளே இருக்கிற எண்ணெய் இந்த மனசோட சேர்த்து ஹிம்சை பண்ணிவிட்டானே இந்த பகவான் அப்படிங்கிறான் ஏண்டா சுவாமி என்னை படைச்சே என்னை படைக்கையில் என்ன நினைச்சேங்கிறான் இந்த மந்திரம் அப்படி இருக்குது காணி பராஞ்சி வெத்ரிணத்து வத்திருணத்துன்னு சொன்னால் ஹிம்சித்தவான்னு அர்த்தம் இந்த பகவான் என்ன போட்டு கஷ்டப்படுத்துகிறாரு இந்த இந்திரியங்களையும் இந்திரிய விஷயங்களையும் கொடுத்து அதில் ஆசையும் கொடுத்து இப்படி என்ன ஹிம்சை பண்ணிவிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அவருக்கு தன் பர தந்த என்னது அவரை டிபெண்ட் பண்ணியிருக்கேன் அவர் ஃப்ரீயாக இருந்துட்டு என்னப்படுத்துறாருன்னா ஆகா ஸ்வயம்பூ சும்மா ஒரு ஃபண்ணு மாதிரி சொல்கிறது நீ கவனிப்பா அந்த பக்கம்னு உன் கூடவே இருக்கார் அவர் நீ அவரையே கவனிக்க மாட்டேங்கிறியே இன்பமே வடிவான இறைவன் உள்ளத்தில் எப்பொழுதும் இமே எப்பொழுதும் நீங்காமல் இருக்கிறான் அவனை விட்டுட்டு அங்கேயும் இங்கேயும் பறக்க பறக்க பறக்க பார்த்துட்டு இருக்கியப்பான் என்ன பண்ணுறது அவன் அருளாளே அவன் தாழ் வணங்க வேண்டும் அடுத்தது சரி பராஞ்சி காணி வெத்ரிநத் ஸ்வயம்பூ இ மந்திரவர்ணாத் முடிச்சுவிட்டார் இப்போ இது ஒரு மீனிங் ஆக ஸ்வயமேவ பதி ஒன்று ரெண்டு மூணு நாலு மீனிங் சொல்லியிருக்கார் ஸ்வயம்பூங்கிற சப்தத்துக்கு நாலு விதமான இன்டர்பிரட்டேஷன் ஆனால் அதில் விஷயம் என்னென்னு கேட்டால் ஒன்று சுத்த சைத்தன்யம் இல்லாட்டி பரமேஸ்வர் மாயா சகித சைத்தன்யம் ஆர் மாயா ரஹித சைத்தன்யம் அதுதான் அர்த்தம் எப்படி எடுத்துட்டாலும் சரிங்கிறது நம்ம பூஜைக்கு நாம சொல்லி அர்ச்சனை பண்ணணும்னா என்ன பண்ணணும் மாயா சகித சைதன்யம் தான் நான் அஜான அவித்யா சகித்த ஜீவகா மாயா சகித்த அவித்யா சகித சைத்தன்யம் அவர் மாயா சகித்த சைத்தன்யம் ரெண்டும் ஒன்று ஒன்று பூஜை பண்ணிக்கிறது பூஜை பண்ணிக்கிறது பூஜையை வாங்கிக்கிறது இது பூஜை பண்ணுறது அது பூஜை வாங்கிக்கிறது ஒரே ஆள் தான் ஆக்டிங் மாதிரி ஏதோ வேறு மாதிரி தெரியறது அஹம் பூஜக அஸ் சா பூஜ்ய அதிவான் பூஜிக்கப்படுபவராக இருக்கிறார் நான் பூஜிப்பவனாக இருக்கிறேன் அடுத்த ஸ்லோகம் அடுத்ததுக்கு அர்த்தம் ஷம்பு ஸ்வயூஷம் ஷம்ன என்ன சொல்ற படிப்போம் ஷம் சுகம் பி பாவயம் ஷம்னா என்ன சுகம் வேதம் முழுக்க பார்க்குறோம் ஷன்னோ அஸ்துத்விபதே ஷஞ்சதுஷ்பதே சங்கராச்சாரியருக்கு தானே ஷம் கரோதி இதி ஷம் கரஹா எல்லோருக்கும் சுகத்தை கொடுப்பவர் அறிவை கொடுத்து இன்பத்தை கொடுக்கறதுனால தான் ஷம் கரஹா ஷன்னோ மித்திர ஷம் வருணஹா ஷன்னோ பவத்வரி ஷம் ஷம்னு வருது முடிக்கிற போதே எல்லாரும் அந்த காலத்தில் என்ன இதி ஷம் அப்படின்னு போட்டுருவாங்க இவ் அப்படின்னா முடிஞ்சதுன்னு அர்த்தம் எல்லாருக்கும் சுகம் ஷம்ன என்ன அர்த்தம் சுகம் என்னது யாருக்கு இது பண்ணுறாசுகம் பக்தானாம் பாவயத்தி பக்தர்களுக்கு இன்பத்தை கொடுப்பவர் என்னுடைய இன்பமேம்பர் மாணிக்கவாச்சி தான் ஆகவே பக்தானாம் சுகம் பாவயத்தி பகவானே சுகம் சுகமான பகவான் நினச்சா என்ன கிடைக்கும் சுகம்தான் கிடைக்கும் ஆக பக்தானாம் பாவயத்தின்னா கொடுக்குறார் உழப்பிலா ஆனந்தமாய தேனினை சொறிந்துன்னு பாடுறாரு மாணிக்கவாஜு அம்மையே அப்பா ஒப்பிலாமணியே அன்பினில் விளைந்த ஆரமுதே பொய்மையே பெருக்கி பொழுதினை சுருக்கும் புழுத்தலை புலையனின் தனக்கு செம்மையே ஆய சிவபதமளித்த செல்வமே பால் நினைந்து ஊட்டும் தாயினும் சாலப்பறிந்து நீ பாவியேனுடைய ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி உழப்பிலா ஆனந்தமாய தேனினை சொறிந்து சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி இணையாண்ட எல்லாம் நிறைய சொற்கள்லாம் இருக்குது ஆக இந்த பக்தர்களுக்கு இன்பத்தை வழங்குபவர் அதனால் அவருக்கு பேர் ஷம்பு அதனால் நம ஷம்பவே சம யோபவே சம்பவே அப்படிங்குறோம் ஆக ஷம்பவே நமஹா குரவே நமஹா மாதிரி சில புஸ்தகங்கள் எல்லாம் எங்களுக்கெல்லாம் அந்த காலத்தில் ஒரு புத்தகத்தில் பார்த்தா உக்காராந்த் ஆஃப் குரு சப்தகான் இருக்கும் அப்புறம் சில புத்தகங்கள்லாம் உக்காராந்த் ஆஃப் புல்லிங்கா சம்பு இருக்கும் படிக்கிறதுக்கு எல்லாம் முதலே கல்ச்சர் வந்துடும் படிக்கிற காலத்திலையே சம்ஸ்கிருதம் படிக்கிற காலத்திலே அந்த லாங்குவேஜ் மூலமாகவே கல்ச்சர் வந்துடும் அது நம்ம சிஸ்டம் இப்போ கடைசி ஒரு வகுப்பில் சொன்னேன் சம்ஸ்கிருதத்தில் ஒரு வெள்ளக்காரன் வந்து நம்ம புஸ்தகம் எழுதிருக்கான் நம்ம சம்ஸ்கிருத புத்தகம் எழுதிருக்கான் வெள்ளக்காரன் இல்லை அவன் ஃப்ரெஞ்சுக்காரன் அவன்தான் எழுந்திருக்கான் அவன் கிறிஸ்டியன் அவனுக்கு அந்த மனப்பான்மை இருக்குமோ இல்லையா நம்ம வந்து சப்தத்தை ஆரம்பிக்கிறபோது ராமகான் தான் ஆரம்பிப்போம் அகாராந்த ஃபுல்லிங்காக ராமசப்தகான்னு ராமன்கிற கல்ச்சர் ராமஹானாலே சுகம்னு அர்த்தம் ஆனந்தம்னு அர்த்தம் அவனுக்கு அது பிடிக்கலை கூப்பகான்னு ஆரம்பிச்சிருக்கான் புக்கு ரொம்ப அழகாக எழுதியிருக்கான் ஆரம்பத்தில் எடுத்தோன்னா கிணறுன்னு எவனால் சொல்லுவான் கூப்பகா கூப்ப கூப்பா தூரம் இந்த ஒரு ரிலீஜியஸோடய இதற்கு பாருவோம் அழகான புஸ்தகம் அவனோடய புக்கு வந்து சன்ஸ்கிரிட் மேனுவல்ன்னு சொல்லி ரெண்டு புக்கு போட்டிருக்கான் ரொம்ப அழகான புஸ்தகம் போட்டிருக்கான் பட் இந்த கல்ச்சர் பிடிக்க மாட்டேங்கிறது லாங்குவேஜ் பிடிக்கிறது லாங்குவேஜை எடுக்கணும் எடுத்துக்கணும் கல்ச்சர் எடுத்துக்க கூடாது அப்படியே ஒரு அதெல்லாம் நிறைய சொல்லி இந்தியா போகலாம் ஷம் சுகம் பக்தானாம் பாவயத்தீ தி ஷம்பு ஷம்பு சப்தம் அடுத்துக்காக அடுத்த ஸ்லோகம் அடுத்தது என்னது ஸ்லோகம் இல்லை ஷம் சுகம் ஸ்வயம்பு ஷம்புராதித்யா ஆதித்யாங்கிற நாமத்துக்கு அர்த்தம் சொல்கிற படிப்போம் ஆதித்யமண்டலாந்தஸ்திரமய புருஷா ஆதித்ய ஷீ ஷா ஷ आदित्येशु आदित्ये विष्टनुर्वा, विष्णुर्वा इति उक्तेह விஷ்ணு உதி அகண்டித்தைய மகிய इतिवा இம்வா அதி மீம் தவீ यथा விஷ்ணுபு அனை அனைவா பிரிசேகே அனைர आत्मा, आत्मा, आत्मा, अनेकवत, प्रतिभासते ஆ आदित्य பிரதிபாசே ஆதித்தியா ஆதித்த ஆதித்யத்துக்கு இவ்வளோ அர்த்தம் சொல்கிறார் ஆதித்தியன்னா என்ன ஆதித்தமண்டலாந்திமய புருஷா ஆதித்த ஆதித்ய மண்டலாந்தஸ்தா வேதமே சொல்கிறது ஹிரண்மய் புருஷா அப்படின்னு வேதமே சொல்லுகிறது மகாநாராயண புருஷத்தில் கூட படிச்சிருக்கோம் ஆக ஆதித்ய மண்டலத்தில் ஆதித்ய மண்டலம்னா ஆதித்யோவ ஆதித்யோவா ஏஷ ஏதன் மண்டல அந்தபதி அப்படின்னு வேதம் சொல்லுகிறது ஆதித்யோ வைத்தே ஜவோ ஜோபலம்ய்சு சூரிய மண்டலத்துக்கு நம்ம அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோம் இந்த சோலார் டிஸ்கு அது வந்து ஒரு உணர்வுள்ள ஒரு தேவத்தையாக நினைக்கணும் அறிவுள்ள உணர்வுள்ள ஆற்றல் மிக்க ஒரு தெய்வமாக நினைக்கிறோம் ஆகையினால அந்த சோலார் டிஸ்கில் அதில் தான் வந்து டோட்டல் மைண்டே இருக்குது எல்லாருடைய சமஷ்டி சூக்ம சரீரை அபிமானி சைத்தன்யம் அங்கே இருக்குங்கிறோம் பாவனை பண்ணுறோம் அதனால் அசாவாதித்யோ அசாவாதித்யோ பிரம்மா பிரம்மைவா அஹமஸ்மி இப்படி சொல்லிக்கிறோம் சூரியன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் நமக்கு இந்த சூரிய மண்டலத்தில் இருக்கிற பொன்மயமான புருஷன் அப்படி பாவனை பண்ண சொல்லியிருக்கு பொன்மயமான புருஷன்னு அந்த ஆதித்யன்னு எடுத்துக்கலாம் நம்பர் ஒன் இன்னொன்று ஆதித்யர்கள் பன்னிரெண்டு பேர் அப்படின்னு புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு அதில் இருக்கிற விஷ்ணுவாக எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஆதித்யா நாம ஆதித் ஆதித்யா நாமஹம் விஷ்ணு அப்படின்னு விபூதி யோகத்தில் பகவான் சொல்லியிருக்கார் அதை எடுத்துக்கலாம் இல்லாட்டி அதித்தியனுடைய புத் அதித்தியினுடைய பதி அப்படின்னு ஆதித்யன்னு எடுத்துக்கலாம் அதித்தியோட புத்திரன் ஆதித்யன்னு உண்டு அதித்திங்கிறது கஷ்யபருடைய மனைவி அப்படி சொல்கிறது ஆனால் இங்கே என்ன சொல்கிறார் அதித்தே அகண்டிதாயாக மஹியாக மஹின பூமி அதித்திங்கிறது பூமி அதுக்கு கோட் பண்ணுறார் மந்திரத்தை கோட் பண்ணுறார் இயம்பா அதித்தி மகீன் தேவீம் விஷ்ணு சொல்லி பூமாதேவியினுடைய பூதேவியோட கணவன் எப்படி கொண்டு வரப்பரோ அதுதான் ஆஹா ஆதித்ய அதிதேகே அகண்டிதாயாக மஹியாக அதிதேஹேன்னு சொன்னர்த்தம் அகண்டமாக இருக்கக்கூடிய மஹி மகினா பூமி அதனால தான் அர் ராஜாக்களுக்கெல்லாம் மகிபத்தின்னு பேர் மகிபதிஹி அதனால தான் அப்படின்னு பூமியை வென்றோன்னா மைசூர் அப்படி ஒரு அர்த்தம் உண்டு மகிஷூரஹா மகிஷா சொன்னதை அவங்க சாமுண்டியை தான் பூஜை பண்ணுறான் அவங்க சிம்ஹாசனத்திலே இருக்குது ராஜாவோட சிம்ஹாசனத்திலே சாமுண்டி தான் இருக்கு ஆனால் அந்த அர்த்தம் வேறு அது மகிஷா சொன்ன மகீஷூரஹா அர்த்தம் பூமி சூரஹான்னா அர்த்தம் சூரன் நல்ல வீரன் அர்த்தம் சூர வீர சூரகா அதனால் அந்தனால் மகீசூராக மைசூரு அப்படின்னு அடுத்து சொல்லுவார் அதித்தே அகண்டித்தைய மகியா மகியான மஹி மகீனுடைய சதுர்த்த விபக்தி மசியாக அயம் பதி மஹியா சதுர்த்தி ஷஷ்டி விபக்தி மஹியாக அயம் பதி பூமியினுடைய மகி மஹ்யௌ மஹியாக அதில் வந்து மஹியாக அயம் பதி அயம் பதினா விஷ்ணு பதிவா ஏன்னா மந்திரத்தை கோட் न இயம் வா அதி நூமி மகீம் தேவீம் விஷ்ணு பத்மூரியா பிரதீச்சி மேவிஷாஜானு ஒரு மந்திரம் வருது வேதத்தில் அஹ விஷ்ணு பத்ம் மகீம் தேவீம் அதையும் கோட் பண்ணுறார் விஷ்ணு பத்னு வேதத்தில் சொல்லியிருக்கு இதுஷ்வே என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதுனால அப்படி எடுத்துக்கலாம் அதித்திங்கிறதுக்கப்புறம் என்ன அர்த்தம்னா பூமி புருஷா பூமி பதிகி பூபதிஹி பூபதிஹி அதித்திங்கிறதுக்கு ஈஸ் ஈக்குவல் டு பூ அப்புறம் வந்து பதிஹி ஆதித்யாங்கிறதுக்கு பூமியினுடைய கணவன் அப்படி எடுத்துக்கோ அதித்தி அதித்தேகே அதிதேகே பத்திகிறார் அப்புறம் இன்னொரு அர்த்தம் சொல்கிறார் வேதாந்தத்துக்கு வந்துட்டார் அத்வைதத்துக்கு வந்துவிட்டார் எதா ஏகா ஆதித்யா ஏவ அநேகேஷு ஜலபாஜனேஷு தண்ணி பாத்திரம் கூடமெல்லாம் வச்சுருந்தா அநேகவது பிரதிபாசத்தை ஒரு சூரியன் வந்து எப்படி நிறைய பிரதிபாசிக்கிறாரோ ஏவம் இப்படி அநேகேஷு சரீரேஷு நிறைய சரீரங்களில் ஏகா ஏவ ஆத்மா ஒரே ஆத்மா தான் அநேக்கவது பிரதிபாசத்தே ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் கோனாகி யான் எனது என்று அவரவரை கூத்தாட்டுவானாகி எல்லாம் சரீர இதிலேருந்து சண்டை கட்சி கட்டின் இருக்கு இது ஒன்று திராவிடங்கிறது இன்னொன்று தமிழுங்கிறது இன்னொன்று வந்து காவிங்கிறது எல்லாம் வந்து யான் எனது என்று அவரவரை கூத்தாட்டுவானாகி நின்றாயை எல்லாம் என்ன பண்ணுறது அநேகவத்து பிரதிபாசதே இது ஆதித்ய சாதர்மியாத்வா சா திருஷ்டாந்தம் ஆதி ஒரு சூரியன் எப்படி அநேக சூரியனாக தோன்றாரோ அப்படி ஒரே தத்துவந்தான் அநேகமாக தெரிகிறதுங்கிறது சாதர்மியம்னா சாதிருஷ்யம் அதாவது அவருடைய அந்த மாதிரி ஒருத்தர் தான் அப்படிங்கிற அர்த்தத்தில் ஆதித்யவத்து ஆதித்யா எத்தனை அர்த்தம் பாருங்கள் ஆக சூரிய மண்டலத்தில் இருக்கிற ஹிரண்மயமான புருஷன் ஆதித்யா நாமகம் விஷ்ணுன்னு சொன்னதுனால அந்த ஆதித்யன் விஷ்ணு ஆதித்யர்களுள் ப்வாதச ஆதித்யர்கள் ஏகாதசரு ருத்ரர்கள்னு சொல்லுவோம் அதில் விஷ்ணு ரூபமாக இருக்கார் அந்த அர்த்தம் எடுத்துட்டார் அப்புறம் வந்து பூபதி பூமாதேவியினுடைய கணவன் அப்படி எடுத்துட்டார் அப்புறம் என்னென்னா ஆதித்யவத்து ஆதித்யா ஆதித்யனை போல ஒருத்தராக இருந்து கொண்டு ஒரே சூரியன் எதா கீதையில் வருதே ஒரு ஸ்லோகம் வருதே எதா பிரகாஷயத் தேக்கா கிருத்ஸனம் லோகமிமம் ரவி க்ஷேத்திரம் க்ஷேத்ரி ததா கிருத்ஸனம் பிரகாஷயி பாரத ஒரே சூரியன் எப்படி எல்லா க்ஷேத்திரத்திலையும் பிரகாஷிக்கிறானோ அப்படின்னு சொன்னார் அதெல்லாம் ஞான் பார்க்கணும் அடுத்தது புஷ்கராட்சா ஸ்வயம்பூசம்பரா புஷ்கராட்சோ மகாஸ்வனான்னு இருக்கு இல்லையா அதுக்கு பார்க்கலாம் படிக்கலாம் புஷ்ரேண உபமித்திணி எஸ்யாட்சரீகாட்ச புஷ்ராட்ச எல்லாம் ஒரே அர்த்தந்தான் புஷ்கரேண புஷ்கரேணன தாமரை தாமரையோட உபமானம் சொல்லப்படுறது தாமரைக்கண்ணன் அப்படின்னு சொல்கிற மாதிரி அது தான் சொல்கிறார் உபமித்தே உபமித்தேன்னு சொன்னால் உபமிக்கப்படுகின்ற அக்ஷினி அக்ஷினின்னு சொன்னால் கண்கள் எஸ்ய விக்கிர வாக்கியம் யாருக்கு தாமரை போன்ற கண்கள் இருக்கின்றனவோ அவனுக்கு தாமரைக்கண்ணன் என்று பெயர் ஃபாம்ல ஃபாம்லஸ்ஸும் சொல்கிறார் ஃபாம்லையும் எடுத்துக்கிறார் அசகுணம் நிர்குணம் ரூபம் அரூபம் சாக்காரம் நிராகாரம் எடுத்துக்கணும் ரெண்டுலையும் எடுத்துக்கணும் பக்குவத்துக்காக மனசை பக்குவப்படுத்தினா ஃபார்ம் வேணும் பட் பக்குவம் வந்தாச்சுன்னு சொன்னால் எனக்கும் ஃபார்ம் இல்லை கடவுளுக்கும் ஃபார்ம் இல்லை அதுதான் ரெண்டும் சைமல் டென்னிஸ் எனக்கு என்னைக்கு ஃபார்ம் இல்லைன்னு நான் புரிஞ்சுக்கிறேனோ அன்னைக்கு தான் பகவானுக்கும் ஃபார்ம் இல்லைன்னு புரிஞ்சுக்க முடியும் உருவாய் அறுவாய் உலதாய் இலதாய் அதே அடுத்து மாஸ்வன்குள்ள மகான் ஊர்ஜிஸ் ஸ்வனோவா எவன इत्यादिना समासे कृते ம சம அதிக்கணா இவ்வோத்த யுர்வேதே இவ்வாறுங்க வந்து பன்னெண்டு ஆதித்யப்பத்தி கீழே போட்டிருக்கு ஹிந்தில துவாதச அத்யத்யோங்கே நாம ஏ ஹைம் சக்கர அரியமா தாத்தா துவஷ்டா பூஷா விவஸ்வான் சவிதா மித்ர வருண அம்சுமான் பக அவர் விஷ்ணு இதுலேயே நிறைய பேர் பார்த்தா அப்படி தான் இருக்கு விஷ்ணு பரவாயில்ல மகான் மகாஸ்வனஹாக்க அர்த்தம் சொல்கிறார் ரெண்டு அர்த்தம் சொல்கிறார் ஒன்று மேகத்தில் வர்ற இடி சத்தம் இடி சத்தமாக இருக்கார் இறைவன் தண்டர் ஆஹா மகாஸ்வனஹா அப்படின்னு சொன்னால் பேர் பெரும் பேர் பெரும் சத்தம் இடிதான் இருக்கிறதுலேயே பெரும் சத்தம் பெரிய கோடை இடினெலாம் சொல்கிறோம் இல்லையா அது மேலே இந்த மகாஸ்வனஹா ஸ்வனஹானா சப்தஹான்னு அர்த்தம் அதான் சொல்கிறார் மகான் ஊர்ஜிதா ஊர்ஜிதான்னா பெரியன்னு அர்த்தம் மேலான ஸ்வனஹா நாதோவா ஸ்வனஹான்னா கோஷம் நாதஹான்னு சொன்னால் இந்த இடத்துல ஓங்காரஸ்வரூபம் மகான் ஸ்வனகா ரெண்டு மீனிங் சொல்கிறார் ஒன்று மேகத்தின் இடி ஒலி இடி ஓசை இறைவன் இடியோசையாக இருக்கிறார் இடியோசையாக இருக்கும் விஷ்ணுவுக்கு நமஸ்காரம் அப்போ நமக்கு இடியோசை வந்தால் என்ன தோணும் இந்த சம்ஸ்காரம் இருந்ததுன்னா மகாஸ்வனா எனமஹா முடிஞ்சு போச்சு இடி சத்தம் கேட்குற போது மகாஸ்வனா என மகா சொல்லுவோம் அதுக்கு கல்ச்சர் சம்ஸ்காரம் மனசில் தோணும் அது பயந்துண்டு அர்ஜுனா பல்குனா பார்த்திபா கிரி டி கேஸ்வானா நம்ம அந்த கிராமத்துலலாம் சொல்லுவோம் அர்ஜுனா அர்ஜுனாம்பா ஏன்னா அவங்களுக்கு அதுக்கு மேலே நாமாக்கள்லாம் தெரியாது நம்ம வந்து நம்ம வீட்டில் நிறைய சொல்லிக் கொடுப்பா பேர் அர்ஜுனா ஏன்னா அவனுக்கு நிறைய பேர் இருக்குது சொல்லணும் இல்லையா இப்போ நம்ம ஊர்ல எல்லாம் தலைவர்கள் எல்லாம் கூப்பிடுறான் இல்லையா வந்து சமூக நீதி காத்தவரே என்ன தமிழின் தமிழின் உருவமே அப்படிலாம் நிறைய சொல்லுவான் இல்லையா இருக்கோ இல்லையோ சொல்லி வை அதை சொல்கிறான் இல்லையா உட்காந்து யோசிக்கிறான் தலைவர் வர்றாரு அங்கங்கே ஆர்ச்சி வைக்கணும் வாசகங்கள் சொல்லுங்கங்கிறான் என் கூட ஒரு பொலிட்டிக்கல் பர்சன் இருந்தார் அவர் வந்து அது எது நம்ம ஆசிரமத்து ஃபங்க்ஷனே பொலிட்டிக்கலாக காட்டணும்னு நினப்பார் ார் இது வந்து அவர்கிட்ட சொ சொல்லி புரிய வச்சது அப்படிலாம் பண்ணால் நல்லா இருக்காது எங்களுக்கு நல்லா இருக்காது அதெல்லாம் சொல்லி புரிய ஓ அப்படிங்களா சுவாமி சரிங்க அப்படின்னு விடுவார் சொல்லுவார் அப்போ மகாஸ்வனஹா மகாஸ்வனஹான்னு சொன்னால் மேகோ இடி ஓசை அப்புறம் நாதகா மகான் ஸ்வனஹான்னு சொல்லி அதான் சொல்வார் ஸ்ருத்திலக்ஷணஹா நாதோவான் நாதோவா ஸ்வனஹாவா நாதோவா ஸ்வனஹான்னா கோஷம் நாதகான்னு சொன்னால் ஓங்காரம் இந்த இடத்துல ஆஹா மகாநாதான்னு அர்த்தம் ஓங்காரா ஸ்ருத்திலஷணா வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது வேதம்னே அர்த்தம் மகாஸ்வனநாதகான்னு சொன்னால் வேதத்துக்கும் அப்படியே பேர் ஓங்காரத்துக்கும் பேர் எஸ் எஸா மகாஸ்வனஹா ஓ அப்படின்னு சொன்னோன்னு வச்சுங்களேன் அது அப்படி அந்த அர்த்தம் இருக்குது ஆக இந்த நாதகாங்கிறதுக்கு ரெண்டு அர்த்தம் சொல்ல வேண்டியிருக்கு ஒன்று வேதா இன்னொன்று ஓங்காரா இப்போ மொத்தம் மூணு அர்த்தம் வந்து விட்ருது ஆ இடியோசை வேதம் வேதம் முழுக்க வியாபித்திருக்கக்கூடிய ஓங்காரம் மகாசுனஹா அதுக்கு அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன்லாம் கொடுக்குறார் இதெல்லாம் கிராமர் பாயிண்ட்டு சன் மகத்து இத்தியாதினா சமாசே கிறத்தை சண்மகத்துன்னு பண்ணணுமா மகா சனான் அப்படி பண்ணலாமா ஆண் மகத்தா சமானாதிகரண ஜாத்திய யோஹோ இத்தி ஆத்வம் மகான்னு இருக்கு இல்லையா அந்த ஆண் இருக்கே அதுக்கெல்லாம் கிராமர் பாயிண்ட் சொல்கிறார் அவர் மகங்கிற சப்தத்தோட சேர்றது அதனால தான் மகான் அப்படின்னு வர்றது அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறார் அதுக்கெலாம் எப்படி அது வருது அந்த ஃபா அந்த இது நம்ம பாட்டுக்கு மகான்னு சொல்லிட்டு போயிடுறோம் ஆனால் மக மகாங்கிற ஒரு வேர்டோடு ஆண்கிறது எப்படி சேர்றதுங்கிறதுக்கு காரணம் சொல்கிறார் ஆண் மகதா இது ஆத்வம் அதனால் அதெல்லாம் நான் ஸ்கிப் பண்ணுறேன் அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பித்தா முடிக்க முடியாது அதனால் அதெல்லாம் நிறைய தனி வேலை தனியாகவே ஒன்று சொல்ல வேண்டியிருக்கு இ இவரோட இவருடைய கிராமர் வந்து சொல்கிறது எப்படி இருக்குங்கிறது நிறைய பேர் என்கொயரி பண் விசாரம் பண்ணுறாங்க ஆதிசங்கரர் கொடுக்குற வியாக்கரண விஷயத்தை மற்ற ஆச்சாரியர்கள் விசாரம் பண்ணி அதுக்கு ஒரு நியாயம் சொல்லி ஆச்சாரியர் எப்படி எடுத்துகிட்டு இருக்காரு அவரோட மனசுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு அதனால் இவர் சொல்கிறது இந்த அர்த்தத்தில் தான் சொல்கிறாரா அப்படிங்கிறத மற்ற ஆச்சாரியர்கள்லாம் வியாக்கியானம் பண்ணி ஒரு முடிவுக்கு வருகிறார்கள் அஸ் அதுக்கு ஒரு கொ அதுக்கு ஒரு கொட்டேஷன் கொடுக்குறார் ஏன்னா வேதத்தில் இருக்குது அஸ்ய மகத்தோபூதஸ்ய மகத்துங்கிற சப்தம் இருக்குது வேதத்தில் பிருகதாரண்ய உபநிஷத்தில் ரெண்டு நாலு பத்துலேருந்து கோட் பண்ணுறார் அஸ்ஸ மகத்தோபூத்தஸ்ய நிஸ்வசித்தம் இந்த இது இது வந்து பிரம்மசூத்திரத்துலேயும் மூணாவது சூத்திரத்தில் இதை கோட் பண்ணுறோம் இந்த ஸ்ருதி தான் இதுக்கு தான் வியாக்கியானமே மூணாவது சூத்திரம் பிரம்மசூத்திரத்தில் மூணாவது சூத்திரத்துக்கு ரெண்டு விதமான எக்ஸ்பிளனேஷன் இருக்குது சாஸ்திர யோனித்வாத் அப்படின்னு ஒரு சூத்திரம் இருக்குது அந்த சூத்திரத்துக்கு விளக்கம் சொல்கிற ரெண்டு அர்த்தம் சொல்கிற முதல்ல ஒரு அர்த்தம் சொல்கிற இந்த மந்திரத்துக்கு விளக்கமாக தான் அந்த சூத்திரமே இருக்குது ஆக இறைவனிடம் சாஸ்திரங்கள் வந்தன அப்படின்னு சொல்கிற சூத்திரம் அது ஆக அஸ்ய மகதா பூதஸ்ய நிஸ்வசித்தம் அவர்கிட்ட இருந்து தான் மூச்சுக்காற்றா இறைவனுடைய மூச்சுக்காற்று வேதங்கள் அதனால தான் கோவிலில் கூட நந்திக்கும் சுவாமிக்கும் கொடுக்க குறுக்க போகாதேன்னு சொல்லுவாங்க இந்த நந்திங்கிறது வேறு ஒன்றும் இல்லை வேதம் அந்த வேதஸ்வரூபமாக அதுமாக வேதம்னு சொல்லுவோம் ஜீவாத்மானு சொல்லுவோம் இந்த நந்தி வந்து ஜீவாத்மா பரமாத்மாவே பார்த்துன் இருக்கு பார்த்துன் இருக்கிறவோ வேதங்களால் பரம இறைவனை புகழ்ந்து பாடிக்கொண்டிருக்கு அதனால் நந்திக்கும் பகவானுக்கு நடுவில் குறுக்க போகாதே பகவானோட மூச்சுக்காற்று நந்தியிலேருந்து போயின்ட்டுருக்கு அப்படி சொல்கிறது நந்தியே கோயில்களில் மூணு நாளாக பிரிப்பா தர்ம நந்தி வேத நந்தி பார்த்து மீனாட்சி கோயிலெல்லாம் பார்த்தோம் ஒரு ஒரு மண்டபம் கட்டினா ஒரு ஒரு ஒரு நந்தி வைக்கணும் அர்த்த மண்டபத்துக்கிட்ட ஒரு நந்தி இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு நந்தி அதெல்லாம் நந்திகள்லேயே பேதம் உண்டு நந்தி ரூபங்களில் லக்ஷணங்கள் உண்டு அதுக்குள்ளே மந்திரங்களும் மாறும் பூஜைகளும் மாறும் நம்ம ஒரு நந்திக்கே இவ்வளோ கூட்டம் பிரதோஷத்துக்கு நந்தின்னு சொன்ன ஹாப்பின்னு அர்த்தம் நந்து இவர் திருமூலர் திருமந்திரத்தில் நந்தின்னு சொன்னாலே சிவனை தான் சொல்லுவார் நந்தி மகந்தனை அப்படின்னா யார் நந்தி மகந்தனை ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தின் இளம்பெறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை அதில் நந்தின்னு சொல்கிறதே சிவனையே சொல்லுவார் அதிலிருந்து தான் ஆ போட்ட ஆனந்தி ஆனந்து நந்தவனம் எல்லாம் சந்தோஷத்தை கொடுக்குற வனம்னு அர்த்தம் அடுத்தது ஸ்வயம்பு ஷம்புராதித்ய புஷ்கராக்ஷோ மகாஸ்வனஹா அடுத்தது என்னதுன்னா அநாதினி தனோதாத்தா विधाता விதத்தாத்துருத்தம் அதுதான் சொல்லார் ஆதி படிக்கலாம் ஆதிஜன்ம விநாச தனி ஆதி जन्म பிரப் நிதனம்னா விநாச மரணம் தத்வயம் அந்த இரண்டும் எஸ்ய எவருக்கு ந வித்தியத்தே இல்லையோ சா அவர் அநாதி நிதன பிறப்பு இறப்பு அற்றவர் அதுதான் அநாதி நிதன அந்த ஆவ ரெண்டுக்கும் போடணும் அநாதிகி அனிதனஹான்னு படிக்கணும் அநாதிகி அனிதனஹா அப்படின்னா என்ன அர்த்தம் மரணமும் இல்லை பிறப்பும் இல்லை மரப்பும் இல்லை தாயும் இலி தந்தையும் இலி கோயில் சுடுகாடு கொல்பொலித்தோல் நல்லாடை நான் எல்லாம் சிவனுக்கே சொல்லின்றிருக்கேன் விஷ்ணுவுக்கும் எல்லாம் சேர்ந்தது தான் இப்போதானே படித்தோம் சிவன் வேற விஷ்ணு வேற இல்லைன்னு படித்தோம் சர்வ சர்வ சிவஸ்தானுஹும் அதனால் படித்தோம் அடுத்த ஸ்லோகம் அடுத்த நாமம் தாத்தா அனந்தாதீ ரூபேண விஸ்வம் விபர்த்தி இ தாத்தா புராணங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு அனந்தந்தான் இந்த பிரபஞ்சத்தை தாங்குறாராம் திருவனந்தபுரத்தில் எப்படி இருக்கார் சுவாமி அப்படியே பாம்பு படுக்கையில் படுத்துட்டு இருக்கார் அவர் மேலே அவர் படுத்துன்னு இருக்கார் ஆஹ இந்த பூமியை தாங்கிறது யாருன்னா அனந்தாதி ரூபேணங்கிறார் அந்த பாம்பும் அவர் தான் பாம்பில் படுத்துட்டுருக்கிறதும் அவர் தான் பாம்பு வேறே பாம்பில் படுத்துட்டுருக்க இல்லை இந்த பிரபஞ்சம்ங்கிறதான் பாம்பு அது முழுக்க அவர் வியாபிச்சிருக்கார் அப்படின்னு அர்த்தம் சொல்கிறது அனந்தாதி ரூபேண சேஷனாக் அதுதான் அது மாதிரி அதில் அனந்தாதி ரூபேண விஸ்வம் பிபர்த்தி இந்த பிரபஞ்சத்தை தாங்குகிறார் ஆகையினால தாத்தா தாத்தான்னு சொன்னாலே தாங்கிறவர்னு அர்த்தம் பர்த்தான்னு சொல்லிட்டு இப்போ தாத்தா சொல்கிறோம் இல்லை அதாவது ஸ்தோத்திரங்கள்லாம் திரும்ப திரும்ப வரலாம் ரிப்பீட் ஆகலாம் அது தப்பு கிடையாது தோஷம் கிடையாது ஏன்னா சாஸ்திரத்தில் தான் ரிப்பீட்டேஷன் வந்தால் கொஞ்சம் அதை ஜஸ்டிஃபை பண்ணணும் இங்கெல்லாம் ஸ்தோத்திரம் இறைவனை புகழ்ந்து பாடினேன் இப்போ தானே நேரத்துக்கு முன்னாடி அம்மா போற்றி என்ன அம்மா போற்றி ஏன்டா சொல்கிறேன் அம்மா போற்றி திரும்பவும் சொல்லுவேன் திரும்ப திரும்ப இருபத்தஞ்சி ரூபாய் வேணாலும் சொல்லுவேன் நடுப்பு நடுப்பு கொஞ்சம் நேரம் கழித்து திரும்பவும் சொல்லுவேன் அப்படி ஒன்றும் இது கிடையாது ஆனால் கூடிய மட்டும் ஏன்னா விஷ்ணு சாஸ்திரமாகவும் சாஸ்திரமாகவும் இருக்கிறதுனால சில சமயம் சில காரணங்களால் ஸ்தோத்திரத்தோடய சாயனம் இருக்கும் ஆனால் பிரதானமாக சாஸ்திரம்தான் அடுத்தது கர்மணாம் தத்ஃபலானாம் சர்த்தா விதாத்தா கர்மணாம் கர்த்தா தத் ஃபலானாம் சர்த்தா விதாத்தா ஆக வினையையும் வினை பயன்களையும் உருவாக்கியவர் செயல்களையும் செயல்களின் பலன்களையும் உருவாக்கியவர் ஆகையினால் அவர் விதாத்தா என்ன அநாதினித நோதாத்தா விதாத்தா அப்புறம் இருக்குது அப்புறம் பழையபடியும் தாத்து படிக்கலாம் படிங்கோ அனந்தாதீனீ தாரகத்வாத் விசேஷேண ததாதிவா தாதுருத்தமதி सविशेषणं समान अधिकरण्येन उत्कृष्टः उत्कृष्ट इतिवा பிளியதிரிஞ்சேஷிவா अधिकरण्येन चिदेव, अतिशयेन, நாமயம்க்கணாத் சிதேவ உத்தமாக உதிஷய உத்தே சொல்றாத்தம் ரெண்டு நாமத்தையும் சேத்துன்னு சொல்லலாம் இல்லாட்டி ரெண்டு நாமத்தையும் பிரிச்சும் சொல்லலான்னு சொல்கிறார் அனந்தாதீனாமபி தாரகத்துவாத் அனந்த அதாவது அனந்தன் அனந்தரூபமாக இருந்து கொண்டு அனந்த ரூபமாக இருந்து கொண்டு பிரபஞ்சத்தை என்ன சொல்கிறார் அனந்தர்களையும் தாங்குகிறாருங்கிறார் அனந்தாதீனாமப்பி அனந்தாதீனாம் அப்ப அனர்த்தம் அனந்தன் பத்மன் சங்கன் நிதி நீங்கள் பார்த்துருக்கலாம் சில வீடு அந்த பூஜை பண்ணுறபோது வாஸ்து பண்ணுறபோது எட்டு பக்கமும் பாம்புகள்லாம் பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி அஷ்டநாகம்னு சொல்கிற வழக்கம் என்னது பாம்பு மேட்டுக்காவா அப்படின்னு ஒன்று இருக்குது கேரளாவில் பாம்பு மேட்டுக்காவு அங்கே போய் நிறைய பேர் இந்த சர்ப தோஷங்கள்லாம் ஏதோ இது பண்ணுறாங்க அப்புறம் இந்த இதை பார்த்தா இந்த கோவில்கள்லாம் இந்த இப்படி இருக்கும் அதில் கடைசியில் பார்த்தா பாம்பு இருக்கும் அதுலேயும் இருக்கும் இதில் எல்லாம் பூஜை பண்ணுற வழக்கம் எப்படி இந்த பலிபீடம் இருக்கோ அதில் மாதிரி இதுல எல்லாம் பூஜை பண்ணுற வழக்கம் இவர் என்ன சொல்கிறார் அந்த பாம்புகளையும் தாங்குகிறாராம் பாம்புகள் வடிவமாக இருந்து கொண்டு பிரபஞ்சத்தை தாங்குகிறார் அப்படின்னார் இப்போ என்ன சொல்கிறாருன்னா பாம்புகளையும் தாங்குகிறார் அப்படிங்கிறார் அனந்தாதீனாம் அப்படி தாரகத்வாத்து தாத்துஹு அது ஒரு அர்த்தம் அப்புறம் விசேஷேன ததாத்தி இது வா தாத்து உத்தமாக இது ததாத்தி ததாத்தின்னா தாங்கிறது தான் அதுவும் சிறப்பாக தாங்குகிறார் மற்றதெல்லாம் இப்போ தாங்கிறதையெல்லாம் தாங்குறாருன்னு அர்த்தம் தாங்குறதெல்லாம் எல்லாம் எதெல்லாம் நம்மளை தாங்குறதோ அவங்களையெல்லாம் இப்போ அப்பா அம்மா நம்மளை தாங்குறாருனா அப்பா அம்மாவை யார் தாங்குறாருனா சொல்கிறோம் இல்லையா நீங்கள் தான் என்னை தாங்குறீள் இப்படி சொல்கிறது வழக்கம் உண்டு இல்லையோ சொல்கிறாரு நீங்கள் இல்லைன்னா நீங்கள் தான் என்னை தாங்கின் வர கஷ்டத்துலாம் என்ன தான் நீங்கள் தான் தாங்கி காப்பாற்றுறீள் என் பாரத்தையெல்லாம் நீங்கள் தான் தாங்கின் அப்படி சொல்லியே ஒருத்தர் பாரத்தை ஒருத்தர்கிட்ட கொடுத்துட்டா வம்பே இல்லை யாரும் தாங்க போகிறதில்லை ஓ கோயிலில் போய் சுவாமிகிட்ட சொல்கிறோம் எல்லா பாரத்தையும் கடவுள்கிட்ட வையும் சொல்கிறோமே எல்லா பாரத்தையும் பகவான்கிட்ட உச்சுடும் அவர் த இன்னொருத்தருக்கு வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் என்னோடத்தில் வாருங்கள் உங்களுக்கு நான் இழைப்பார்கள் தருவேன் நான் உங்கள் களைப்பை போக்குவேன் அப்படின்னு அவர் சொல்கிறார் அது மாதிரி எல்லா இதுலையும் எல்லா மதத்திலையும் இருக்கு ஆஹா விசேஷேன ததாதி விசேஷமாக தாங்கிறாராம் விசேஷேண தரதி ததாதி இது வா தாதுருத்தம முதல்ல அனந்ததீனாத்து தாத்து அப்புறம் விசேஷேண தாத்தி இதுவா இல்லை விசேஷமாக தாங்கிறார் அப்படின்னோ தாதுருத்தமாக நாம ஏக்கம் சவிசேஷணம் எப்படின்னா சம அதிக்கரண்யே சம அதிக்கரணம்னா ஒரே வஸ்து எல்லா நாமங்களுக்கும் பொருள் என்னதுன்னா அத்தனை திருநாமங்களுக்கும் பொருள் என்னென்னா ஒரே வஸ்து எல்லா திருநாமங்களுக்கும் பொருள் பொருள்னால் என்ன ஒரு பொருளை குறித்த பல திருநாமங்கள் ஒரு பொருளை குறித்த ராமாயணம்னு வச்சுக்கோங்களேன் தசரத புத்திரா எனமஹா கௌசலேயா என்ன ராம லக்ஷ்மணானுஜா எனமகா லக்ஷ்மணாகிரஜா எனமஹா ஹனுமத் சேவிதா எனமஹா அப்படின்னா யாரை குறிக்கிறது அத்தனையும் ராமன்தானை குறிக்கிறது அதுக்கு பேர் தான் சமான அதிகரணம்னு பேர் வையதிகரணம்னா வேறேன்னு அர்த்தம் டிஃப்ரெண்ட்டுன்னு அர்த்தம் சமான அதிகரணம் இப்போ வந்து இப்போ நகையெல்லாம் பண்ணியிருக்கோன்னு வச்சுங்களேன் தங்கம்ங்கிறது சமான அதிகரணம் எல்லாத்துக்குமே ஆபரணங்கள் அத்தனைக்கும் அதிகரணம் எதுன்னா தங்கம் அது வந்து தோடாக இருக்கலாம் அது வளையாக இருக்கலாம் ஒட்டியானமாக இருக்கலாம் வேறு என்னவாலும் இருக்கலாம் ஆனால் அதுக்கு அது அதிகரணம் ஒன்று ஆனால் துணிக்கு அதிகரணம் வேறு நூல் நூலும் அதாவது ஆடைக்கும் நகைக்கும் அதிகரணம் வேறு அதுக்கு பேர் வையதிகரணம்னு பேர் அதிகரணம்னா சப்போர்ட்னு அர்த்தம் ஆதாரம்னு அர்த்தம் அதிகரணம் அதிகரணே சப்தமி அப்படின்னு சொல்லி அதிகரணம் சொல்லுவோம் ஆஹா இப்போ என்ன இங்கேனா சவிசேஷனம் சமான அதிகரண்யேன்னு ஆஹா உத்தம தாத்து தாத்துனாம் தாங்குகிறவர்களெல்லாம் உயர்ந்தவர் எல்லாத்துக்கும் மேலே இவருக்கு இவரை தாங்கிறவர் யாரும் கிடையாது இவரை எல்லாம் தாங்குபவர்களையெல்லாம் இவர் தாங்குகிறார் எல்லோரும் நினச்சின்னு இருக்காங்க ப்ரைம் மினிஸ்டர் தான் பாரதத்தை தாங்குகிறார்னு அவரை தாங்கிறது யார் ஆண்டவன் சமான அதிகரண்யேன்னு அடுத்தது சர்வ தாத்துப்பாக பிருத்திவியாதிபியா உத்கிருஷ்டா சித் தாத்து தாத்துஹ சொன்னால் தாங்கிறது பிருத்திவியாதிப்பியாகங்கிறார் சர்வதாதுப்பியாக அர்த்தம் தாங்கக்கூடிய அனைத்திலும் பிருத்திவியாதின் அர்த்தம் பூமி முதலானன்னர் பூமி முதலானவைகளுக்கு மேலான தாத்து என்னதுன்னா சித்தாத்து சித்துங்கிறார் கான்ஷியஸ்னஸ் உணர்வுதான் எல்லாவற்றையும் தாங்குகிறது சித்தாது தாத்து விரிஞ்ச அடுத்தது தாத்துனா ப்ர இவருக்கு பேர் பிரம்மதேவனுக்கு ஒரு பேர் தாத்தா தாத்தாரௌ தாத்தார தாத்தாரம் தாத்தாரௌ தாத்தூன்னு அப்படின்னு சொல்கிறோம் அதுக்கே நமக்கே சப்தம் எல்லாம் மறந்து போயிடுச்சு தாத்து விரிஞ்சே உற்கிருஷ்டா விரிஞ்சின்னு சொன்னால் பிரம்மதேவன் சதுர்முக பிரம்மா மிஸ்டர் சரஸ்வதி அவர் அவர் அவர் உத்கிருஷ்டா தாது விரிஞ்சேகே உத்கிருஷ்டா விரிஞ்சிக்கும் பிரம்மதேவனுக்கும் மேலானவர் பிரம்மதேவனே தோற்றி வைத்தவர் இடுப்பில் தொப்புலேருந்து யார் வந்திருக்கா அனந்த பத்மநாபந்தானே அனந்தத்தில் படுத்துன்னு இருக்கார் இருக்கார் அனந்தஸ்ச்ச அசோ பத்மநாபஸ் அனந்த பத்மநாபா இவர் அனந்தனாகும் அனந்த சயனாகவும் இருக்கார் அதே சமயம் தோப்புலேருந்து தாமிரப்பூவில் ப்ரம்மதேவனும் இருக்கார் ஆகையினால பிரம்மதேவனுக்கு மேலானவர் அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்படிங்கிறார் இத்தனை அர்த்தம் சொல்கிறார் அப்புறம் இன்னொன்று நாமத்வயம் வா நாமத்வயம் வா காரிய காரண பிரபஞ்ச தாரணா சிதேவ தாது திரும்பவும் போடுறார் அது நான் அடுத்த வகுப்பில் தொடர்ந்து சொல்கிறேன் இன்னும் இருக்கு இதில் அதான் நாமத்வயம் வா அதாவது ரெண்டு நாமத்தையும் சேர்த்துக்கலாங்கிறார் பிரிக்கலாங்கிறார் நமக்கு நிறைய சாய்ஸ் கொடுக்குறார் தாத்தவேனமஹா உத்தமாயினமான்னு பண்ணு இல்லாட்டி தாத்துருத்தமாயினமஹான்னு சொல் அப்போ கணக்கு வரணுமே ஆயிரத்தெட்டு நாமாக்கள் வரணும் ஆயிரம் வரணும் அதெல்லாம் கணக்கு கிடையாது இப்படி ரெண்டாகவும் பிரிச்சுக்கலாம் இதில் தான் மாறுகிறார்கள் ராமானுஜாச்சாரியார் பாடம் மதுவாச்சாரியார் பாடம் சங்கராச்சாரியார் பாடம் விஷ்ணு சாஸ்திர நாமத்துக்கு மூணு பேரோட கமெண்ட்ரி இருக்குது அப்படி மூணு பேரோட கமெண்ட்ரி இருக்கிறதுனால அவங்க அத்வைதபரமாகவும் விசிஷ்டாத்வைதபரமாகவும் துவைதபரம் இவரெல்லாம் எடுத்துக்கிறார் நாமத்வயம் வா ரெண்டையும் சேத்துக்கோ இல்லை நாமத்வயம் வா என்னன்னா ரெண்டு நாமங்களாகவும் வச்சுக்கலாம் ஒரு நாமமாகவும் வச்சுக்கலாம் காரியகரண பிரபஞ்சதாரணாத் கா காரியகாரண காரியகாரணப் பிரபஞ்ச தாரணாத் சிதேவதாது காரியக்காரணப்பிரபஞ்சத்தரிக்கிறதுனால சித்ததான் தாத்து உத்தமாக ந நேஷாம் உத்தா அதிசய உத்காத் எல்லா உயர்ந்தவைகளுக்களெல்லாம் உயர்ந்தவர் உத்தமாநா பவித்தாண்டாம் பவித்திரோ மங்களாந்ச்ச மங்களம்னு சொன்ன மாதிரி உத்தாத் உத்தமாக ஆக இந்த ஸ்லோகம் முடியுது ஸ்வயூஷம்புராஷ்க சுயம்பூராதித்யா புஷ்கராட்சோமஹாஸ்வனா அநாதிநிதனோதாத்தாதா தாத்துருத்தமாக இதை இன்னும் தெளிவுபடுத்தி என்ன உங்களுக்கு ஒரு ஒரு பதத்துக்கும் ஒரு இவ்வளோ அர்த்தம் சொல்கிறாருங்கிறத ஒழுங்குபடுத்தி அடுத்த வகுப்புலையும் சொல்கிறேன் இந்தளவில் நிறைவு செய்கிறேன் நமோஸ்வன்மூத்தே சகசிரபாட்சிபாஹவே சகசிரியாய சகசிரோட்டியு நம விஷ்ணு ஜிஷு மகாவிஷும் பிரப விஷு மகேஸ்வரம் அனைம் நஷோத்தமோவிந்தீர் சூமாராஜி